அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து ஏசியமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு கற்றுக்கொள் ஒரு பட்டதாரி இளைஞர் வேலை தேடி சென்னைக்கு வந்தார் தங்கியிருந்த இடத்துக்கு அருகே ஒரு விளையாட்டு மைதானம் அங்கே நாள்தோறும் இளைஞர்கள் கால்பந்து விளையாடுவார்கள் சிறிது நின்று பார்த்து ரசித்து செல்வார் இந்த நபர் சில நாட்கள் கழித்து ஒரு ஏதோ காரணங்களால் விளையாடுவதற்கு பல பேர் வரவில்லை ஓரிரு மட்டுமே அந்த மைதானத்துக்கு வந்திருந்தார்கள் சார் விளையாட வருகிறீர்களா சும்மா தடுத்து விடுங்க போதும் என்று அவர்கள் கூறினார்கள் என்ன சொன்னாலும் விடுவதாக இல்லை வலியுறுத்தி விளையாட்டில் இறக்கிவிட்டார்கள் அந்த நபர் சுமார் ஒரு மணி நேரம் விளையாடி விட்டு அன்று முழுவதும் அதை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார் மறுநாள் காலை எல்லாருக்கும் முன்பதாக அந்த விளையாட்டு மைதானத்துக்கு வந்து விட்டார் அன்றைக்கும் சில பேர் மட்டும்தான் விளையாட்டு மைதானத்துக்கு வந்திருந்தார்கள் இந்த முறை யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தானாகவே இவர் விளையாட இறங்கிவிட்டார் சில நாட்களில் ஒரு சுமாரான நிறுவனத்தில் வேலைக்கான நேர்முகத் தேர்வுக்கு இவர் சென்றார் சார் உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன என்று அவர்கள் கேட்டபொழுது ஒரு கணம் யோசித்து பார்த்தார் கால்பந்து விளையாடுவேன் என்று சொல்லி அந்த வினாவிற்கு பதில் கூறினார் அடுத்த சில நிமிடங்களுக்கு கால்பந்து பற்றிய நிறைய கேள்விகள் உற்சாகமாய் பதில் சொல்லி இந்த நபர் அசத்தினார் வேலையும் கிடைத்துவிட்டது அவராலேயே நம்ப முடியவில்லை ஆம் புதிதாக ஒன்று கற்றுக்கொண்டதால் ஏற்கனவே உள்ள திறமைகளில் ஒன்று கூடியதால் கிடைத்த ஆதாயம் இவருக்கு தேடுதல் உள்ளவர்கள் அடைந்து விடுகிறார்கள் நாம் வெற்றி அடையாத போதெல்லாம் சரியாக தேடவில்லை என்பதே பொருள் தேடுகிற விஷயம் உயர்ந்ததாக இருக்கும்போது நிச்சயமாகவே அந்த தேடலின் பரிசும் உயர்ந்ததாய் காணப்படுகிறது புதிதாக ஒன்றை நாம் கற்றுக்கொள்வோம் சிறந்த ஒரு முன்னேற்றத்தை வாழ்வில் அடைவோம் நன்றி